அபு ஹுரேரார் அலியுல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் எவரும் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க வேண்டாம் மறந்து குடித்துவிட்டால் அவர் வாந்தி எடுக்கட்டும் என நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு